வணக்கம் நச்சினையின் தொள்ளாயிரத்தி பதினான்காவது செய்தி சேவை நவம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பதினேழு கார்த்திகை மாதம் ஆறாம் நாள் புதன்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் தமிழகத்தில் மணல் விற்பனையை முறைப்படுத்துவது தொடர்பாக எட்டு மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் ஐந்து மாவட்ட எம்பிக்களுடன் முதல்வர் பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் ஆளில்லா விமானம் மூலம் சொத்துக்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளுக்கான புவிசார் தகவல் அமைப்பு வரைபடம் தயாரிக்கும் பணியினை அமைச்சர் எஸ் வேலுமணி தொடங்கி வைத்தார் தோட்டத்தில் சசிகலா மற்றும் பூங்குன்ற அறைகளில் சோதனை நடத்தப்பட்டது ஜெயலலிதாவின் அறையில் சோதனை நடத்தவில்லை என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆர் கே நகர் இடைத்தேர்தலை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் உடனடியாக சட்டப்பேரவையை கூட்ட உத்தரவிட தமிழக ஆளுநர் தயாராக இருக்கிறாரா என்று திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் பிளாஸ்டிக் பொருட்களை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாழை இலை பாக்குமட்டை பொருட்களுடன் விவசாயிகள் தர்ணாவில் ஈடுபட்டனர் நேற்று நவம்பர் இருபத்தி தேதி உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பிரார்த்தனைகளும் நீச்சல் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன சத்துணவில் முட்டை வழங்கப்படுவது நிறுத்தம் என்ற தகவல் உண்மையானது அல்ல என்று சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா விளக்கம் அளித்துள்ளார் இந்தியச் செய்திகள் நடைமுறைக்கு தடை வகையில் சட்டம் கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்துள்ளது கர்நாடக சிறையில் இருக்கும் சசிகலா மற்றும் இளவரசியிடம் இன்று வருமான வரித்துறையினர் விசாரணை மேற்கொள்வார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளன ஓட்டுநர் உரிமம் ஆதார் வாக்காளர் அட்டை சாதி சான்றிதழ் உட்பட நாற்பது வகையான அரசு சான்றிதழ் சேவைகள் இனி டெல்லிவாசிகளின் வீடு தேடி வரவுள்ளது நாட்டிலேயே முதல் இந்த வித்தியாசமான திட்டத்தை அம்மாநிலத்தின் ஆம் அரசு அறிமுகப்படுத்துகிறது பிரதமர் மோடி குறித்து விரல் நீட்டி பேசினால் அவை துண்டிக்கப்படும் என்று கூறி சர்ச்சையை ஏற்படுத்திய பீகார் மாநில பாஜக தலைவர் நித்யானந்த் ராய் அதற்காக மன்னிப்பு கேட்டுள்ளாா் கர்நாடகாவில் உள்ள மந்திராலய நடிகர் ரஜினிகாந்த் வழிபாடு செய்தார் சர்வதேச நீதிமன்றத்தின் நீதிபதியாக இந்தியாவைச் சேர்ந்த தல்வீர் பண்டாரி இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளாா் இந்தியா மற்றும் ரஷ்ய நாடுகளுக்குள் விசா இன்றி விமானிகள் மற்றும் விமானப் பணியாளர்கள் நுழையவும் தங்கவும் அனுமதி அளிக்கும் ஒப்பந்தம் சமீபத்தில் கையொப்பமாயின சர்வதேச அளவில் தீவிரவாதத்திற்கு ஆதரவு தரும் நாடுகளின் பட்டியலில் வட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் சேர்த்து அறிவிப்பை வெளியிட்டார் அடுத்த ஆண்டில் இருபது நிலநடுக்கங்கள் வரை ஏற்படும் என்றும் பூமத்திய ரேகை பகுதியில் நிலநடுக்கங்கள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாகவும் அமெரிக்க புவியியல் ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் வணிகச் செய்திகள் இ பி எப் அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் இனி ஒரு ஊழியர் ஒரு நிறுவனத்தை விட்டு புதிதாக வேறொரு நிறுவனப் பணியில் சேர்ந்தால் பி கணக்கை புதிய நிறுவனத்திற்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை புதிதாக நடைமுறைப்படுத்தியுள்ள மென்பொருள் மூலம் ஆட்டோமேட்டிக் முறையில் புதிய நிறுவனத்திற்கு பி கணக்கு மாறிவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் நேற்று ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு இருபத்தி ரூபாய் குறைந்து இரண்டாயிரத்தி ரூபாயாக விற்பனையாகி வருகிறது மும்பை பங்குச்சந்தையில் நேற்று மாலை வர்த்தக நேர முடிவில் சென்செக்ஸ் குறியீட்டு எண் நூற்றி பதினெட்டு புள்ளி நான்கு ஐந்து புள்ளிகள் உயர்ந்து காணப்பட்டது இந்தியாவில் அதிகம் விற்பனையாகும் பயணிகள் வாகனங்களுக்கான பட்டியலில் மருதி சுசுகி ஆல்டோ மீண்டும் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஐசிசி யின் டெஸ்ட் பேட்ஸ்மேன்கள் தரவரிசை பட்டியலில் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் பந்துவீச்சாளர் ரவீந்திர ஜடேஜா இரண்டாவது இடத்திலிருந்து மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் மாநில அளவிலான ரோட் சைக்லிங் போட்டியில் தொடர்ந்து ஐந்தாவது முறையாக தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்துள்ளார் திருச்சியை சேர்ந்த மாணவி ஐஸ்வர்யா சேர்ந்த லூஜ் எனப்படும் பனிச்சறுக்கு வீரரான சிவகேசவன் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள குளிர்கால ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் இவர் மூன்று முறை ஆசிய கோப்பை போட்டிகளில் தங்கம் வென்றுள்ளார் இத்தாலியில் நடைபெற்று வரும் அண்டர் 20 அளவிலான உலக ஜூனியர் செஸ் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த பனிரண்டு வயது பிரஜியானந்தா தொடர்ந்து இரண்டாம் இடத்தில் உள்ளார் இலங்கை டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில் குமாருக்கு பதிலாக தமிழ்நாடு அணியின் கேப்டன் விஜய்சங்கர் சேர்க்கப்பட்டுள்ளார் திரைச்செய்திகள் கார்த்திக் நரேன் இயக்கத்தில் அரவிந்த் சாமி ஸ்ரேயா நடித்து வரும் நரகாசுரன் படத்தின் டீசர் நவம்பர் இருபத்தி தேதி வெளியிட இருப்பதாக படக்குழுவினா் அறிவித்திருக்கின்றனா் சிவகார்த்திகேயன் சமந்தா நடிக்கும் படத்தின் பர்ஸ்ட் லுக் போஸ்டர் சிவகார்த்திகேயனின் பிறந்த நாளான பிப்ரவரி பதினேழாம் தேதி வெளியாகவிருக்கிறது சசிகுமார் நடிக்கவிருக்கும் அடுத்த படத்தின் பெயர் அசுரவதம் இதனை எம் மருதுபாண்டியன் எழுதி இயக்குகிறார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் சமையல் குறிப்புகள் நித்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் பொது அறிவு நாளும் ஒரு விதை போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செய்விமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்